மருத்துவ குறிப்புகள் அறிமுகம் சஞ்சீவி மூலிகைகள் மருத்துவ குறிப்புகள் வல்லற் பெருமானாரின் உபதேசங்களை கேட்ட அன்பர்கள் எழுதி வைத்துள்ள குறிப்புகளே ஆதாரமாகும் இதனை ஒளிநூலாக தந்துள்ளோம் அன்பர்கள் கேட்டு பயன்பெறுக நன்றி சஞ்சீவி மூலிகைகள் கருப்பு நாயுருவி கருப்பு நாயுருவி கஷாயம் ஐந்து மாதத்து கர்ப்பிணிக்கு கொடுக்க கொடுத்த ஐந்து நாழிகைக்குள் 10 மாதத்து பூரண கர்ப்பமுண்டாகி பிரசவமாகும் குளிர்ந்த கொல்லி குளிர்ந்த கொல்லி என்னும் பச்சிலையை கசக்கி குக்குட அண்டத்தின் கீழும் மேலும் வைத்து மூடிய இரண்டரை நாழிகைக்குள் கருமுற்றி குஞ்சு பொறிக்கும் தீப்பூடு தீப்பூடு நசுக்கி இறந்த கிளி முதலிய பறவைகளின் வலது காதில் வைக்க அவை பிழைக்கும் தீப்பூடு பிடுங்கி நசுக்கி இறந்தவனுடைய வலது காதில் வைத்தால் பிழைப்பான் முத்துப்பூண்டு முத்துப்பூண்டு சாற்றை இறந்து போன பக்ஷி எது ஆனாலும் அதன் காதில் சிறுக சிறுக இரண்டரை நாழிகை பிழிந்தால் பிழைக்கும் கருங்காந்தல் கருங்காந்தல் இலையை கசக்கி வெட்டுப்பட்ட துண்டுகளைச் சேர்த்து கட்டி இரண்டரை நாழிகை வைத்திருந்தால் துண்டுகள் ஒன்றாய்ச் சேர்ந்து போகும் சஞ்சிவி மூலிகைகள் முற்றிற்று